ிாத்தய தோத்தேத்யாணா கிருஷ்ணா கீதமு நம சுனம் த்விதம்ஷ அசா் ரம்தீவன் ஸ்ரீஷ்ணர் மூன் கொண்ட் நிறைய விஷயங்களை உபதேசம் பண்றார் கடைசியா நாம் பார்த்தது மூன்று வகையான புத்தி மூன்று வகையான திருத்தி இப்போ மூன்று வகையான சுகத்த பகவான் இப்போ சொல்ல போறார் இதோட மூன்று வகையா பிரிக்கிறத பூர்த்தி பண்ண போறார் பகவான் ஹே பரத ரிஷபா ஓ அர்ஜுனா பரதவம்சத்தில் தலைசிறந்து விளங்கக்கூடிய மே ஸ்ருணு என்னிடமிருந்து இந்த விஷயத்தை கேட்பாயாக இதானியம் த்ரிவிதம் சுகம் ஸ்னோ இப்பொழுது நான் மூன்று வகையான சுகத்தை பற்றி உபதேசிக்கிறேன் நன்றாக கவனமாக கேட்பாயாக அப்படின்னு சொல்றார் அபியாசாத் ரமத்தே எத்திர அபியாசாத்து எத்த அதாவது அபியாசத்தினால திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணணும் ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா இப்போ வந்து உடற்பயிற்சியை விடாமல் பண்ணிட்டு இருந்தால் அந்த உடலால் நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும் ஜப்பம் நிறைய தினம் ஒழுங்காக ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தா அதனால நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் எந்த காரியத்தையும் விடாமுயற்சியோட அபியாசம் பண்ணிகிட்டே இருந்தா அதனால வர்ற சுகம்தான் சாத்விக சுகம்னு சொல்ல போகிறார் எத்தனை எந்த ஒரு சுக அனுபவத்தில் நமக்கு அபியாசத்தினால அந்த சுக அனுபவம் ஏற்படுறதோ அது மாத்திரமில்லை துக்க அந்தம்ச்ச நிகச்சதி துன்பத்துக்கு முடிவும் நன்றாக ஏற்பட்டு விடுகிறதோ எந்த ஒரு சுகமானது அபியாசத்தினாலே ஏற்படுறது சுலபமாக அடையிறது இல்லை விஷய சுகத்தோடு கம்பேர் பண்ணால் தெரிய போகிறது ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முறையான வாழ்க்கையில் பயிற்சியினால்தான் ஒருத்தனுக்கு அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் பயிற்சி இல்லாதவனுக்கு அந்த இன்பம் கிடைக்காது அது மாத்திரமில்ல அந்த பயிற்சியின் காரணமாக அவன் பல வகையான துன்பங்களுக்கு முடிவை உண்டு பண்ணிவிடுறான் ஆக துக்கச அந்தம்ச்ச நிகச்சதி துன்பத்துக்கு முடிவை உண்டு பண்ணக்கூடிய சுகம் பயிற்சியினால வரக்கூடிய சுகம் சாத்திக சுகம்னு சொல்ல போகிறார் அது அடுத்த ஸ்லோகத்தோடையும் சேர்ந்ததாக இருக்கு அடுத்த ஸ்லோகத்தை படிக்கிற போது இதை பூர்த்தி பண்ணலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் அர்ஜுனா மூணு வகையான சுகத்தை சொல்றேன் கேளு எந்த ஒரு சுக அனுபவத்துல அபியாசத்தினால அந்த சுக அனுபவம் ஏற்படுவதாக இருக்கிறதோ துன்பத்துக்கு முடிவை நன்றாகவே உண்டு பண்ணி விடுகிறதோ அந்த சுகந்தான் சாத்திக சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற சுகம் திதானு